கண்ணியமான சங்கையானளமாக்களே மேலான பெரியார்களே சகோதரர்களே நல்ல ஒரு நாங்கள் ஒன்று செய்திருக்கிறோம் அல்லாஹுக்கு சுகான குத்த ஆதார் இந்த ரெண்டே மனவாளர்களுடைய குடும்பவாறிலும் அல்லாஹ் ஆரோக்கியத்தையும் ஆகியத்தையும் ஆக்கி வைப்பானா அன்பான சகோதரர்களே உலகத்தில் நாங்கள் எல்லாரும் விரும்புகிறது ஒரு சந்தோஷமான வாழ்வு உலகத்தில் யாரும் பிரச்சினைக்குள்ள வாழ விரும்புறது எல்லாரும் விரும்புகிறது ஒரு நிம்மதியான வாழ்வு இதுதான் மனித நோக்கம் உண்மையிலேயே அல்லவுமேத்தான் விரும்புகிறான் ரொம்ப சொல்றான் நீங்க சந்தோஷமா வாழ பல நுகை எண்ணவும் ஹயாத்தும் தையவா மனமான வாழ்வு ஒரு வாப்பக்கும் மனமான வாழ்வு கிடைக்கணும் பிள்ளைகளுக்கும் மனமான வாழ்வு கிடைக்கணும் இந்த மனமான வாழ்வு அதாவது சந்தோஷம் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை வாழ்க்கையில் கண்ணியம் இருக்குது எப்பயும் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஏழையாக வாழ்ந்தாலும் கண்ணியவான்களாக வாழப்படலாம் ஏழையாக வாழ்ந்தாலும் கண்ணிய வான்களாக வாழும் கேவலப்பட்டு பணம் சம்பாதிச்சா அந்த கேவலம் உங்களுக்கு மட்டுமல்ல சந்ததிக்கே கேவலம் படித்த குரானையும் ஹதீஸையும் சாஹிதா வைத்து சொல்றேன் அந்த பணம் உங்கள்கிட்ட தேங்கி நிற்காதே நிலையில போத்தாகும் இதுக்கு குரான் மட்டுமல்ல இதே வாழ்க்கையில் பார்த்துக் ஏழையாக வாழ்ந்தாலும் கண்ணியவான்களாக வாழ்வோம் கணவான்களாக வாழ்வோம் எங்கள்ட்ட இருக்கக்கூடிய பத்து நித்தனத்தின் காரணமாக எங்களை யாராவது பார்த்தா சொல்லுவாங்க இவங்களும் இந்த காத்து கொடுக்கிற மக்கள் உண்டு இந்த காத்து வாங்கிற மக்கள் அல்ல வெளித்தோட்டத்தில் மக்களை அவங்க யார் ஏழைகளாக காட்சியளிக்க மாட்டாங்க இது கனவந்தர்களாக செல்வந்தர்களாக காட்சியளிப்பாங்க ஏன்டா தன் வறுமையை மக்களுக்கு முன்னால் வெளிப்படுத்த மாட்டாங்க உலகத்தில் எல்லாரும் விரும்புகிற கண்ணியமான வாழ்வு கண்ணியமா வாழும் அல்லாதும் விரும்புகிறார் அவர் தன் கண்ணியமா வாழும் கண்ணியமான வாழ்வுண்ட என்ன மனமான வாழ்வு வாழ்க்கை மனக்கு நாங்க பிரபீலின் அவ்வல் மாதத்தில் பிறந்ததும் மௌத்தானதும் கன்ஃபார்ம் பிரபீல் ஒவ்வொல்ல பிறந்ததும் கன்ஃபார்ம் உறுதியான செய்தி பிரபீலின் அவ்வள மௌத்தானதும் உறுதியான செய்தி ஆனா புற பன்னெண்டுல புறந்தாங்களா புற பன்னெண்டுல மௌத்தானாங்களாங்கிறதுல புற பன்னெண்டுல பிறந்தாங்கன்ற விஷயத்துல புலமாக்கிறதுக்கு மத்தியில் ஒன்று பக்க கருத்து யாருக்கும் கிடையாது பன்னிரண்டான் பிறந்தாங்கன்னு சொல்லி பனிரெண்டு மவுத்தானாங்கன்ற விஷயத்தில் அநேகமான உளமாக்கல் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க பனிரெண்டு மௌத்தானாங்க சில விளமாக்கள் அதுலையும் சொல்றாங்க சரோலாசன மௌத்தானாங்க நாங்க யாரும் மௌத்தான தினத்தை கொண்டாடுறது இல்லை பிறந்த கொண்டாடுவோம் பிறந்த அந்த அளவுக்கு மக்கள் மௌத்த விருக்கிறாங்க அந்த அளவுக்கு மக்கள் மௌத்த விருக்கிறாங்க ஒத்தனுடைய பிறந்த நாள் மௌத்தா நாளைக்குதே அவர் மௌத்தா இருக்கிறாரே அந்த மௌத்த பத்தி பேசுவோமே இன்னக்க மைய இன்னகும் மெய்யி தோன் நீங்களும் மௌத்தாகுவீங்க அவங்களும் மௌத்தாகுவாங்க இதை போலான் மிக தெளிவாக சொல்லுது ஒருவர் புறக்கொள்ள சருத்திரம் படைத்துக் கொண்டு தான் சருத்திரம் சருத்திரம் படைத்தான் பிறந்தாங்க ஆனா மௌத்தாகக்குள்ளதான் சருத்திரம் படைத்துக் கொண்டு மௌத்தாகிறது நபி உலகத்தை மட்டும் பெரியக்குள் எப்படி பிரிந்தாங்க எந்த நிலையில விட்டுட்டு கொண்டு போத்தான கடைசியாக உம்மத்தை தொழுகிறாங்க சுஹானம்மா தொழில முன்சப்ர நிக்கிறாங்க முகாஜினீங்கள் ஹஸ்பஜ் கோத்திரத்தினர்கள் ஹவுஸ் கோத்திரத்தினர்கள் கருப்பர்கள் சுகான வித்தியாசம் ஒரே சொல்லு அம்மா என்று அனுப்பினான் என்ற சந்தோஷத்துல சந்தோஷத்துல எதுக்காக வேண்டி அம்மா என்று அனுப்பினானோ அதை நான் அச்சீவ் பண்ணிட்டேன் நான் அடைந்து கொண்டுட்டேன் அபுபக்கிறாங்க வெளியிலிருந்து வந்தாங்க மகள ஜனாதா இருக்குது போய் தொடர்ந்தாங்க கிருஷ்ணா முகத்தை ஒரு நெட்டால மூடி வச்சிருந்தா அந்த ஆயுஷி அல்லாஹா முகத்தை பார்த்த ஒரு வார்த்தை சொன்னாங்க நபிகளாருடைய முகத்தை பார்த்த ஒரு வார்த்தை சொன்னாங்க என்ன சொன்னாங்க, பெரிய ஒருக்கௌத்தும்னக்குது மட்டும் மணக்க இல்ல அவட மௌத்தும் மணக்குது இதுக்குத்தான் மனமான வாழ்வு மனமான வாழ்வு வாழ்க்கையும் வரக்கூடும் மௌத்தும் வரக்கூடும் மௌத்துக்கு செய்வா மௌத்துல வரக்கத்துனா எங்க வாகனத்தை பார்த்து மக்கள் பொறாம பண்றது போல எங்க வீட்டை பார்த்து மக்கள் பொறாம பண்றது போல எங்க குழந்தைகளை பார்த்து மக்கள் பொறாம பண்றது போல எங்கு மக்கள் பொறாமப்படுவோம் சொல்ல மௌத்தம் இப்படித்தான் வரோனும் ஏண்ட முடிவு இப்படித்தான் இருக்கோணும் இப்படித்தான் தூக்கப்பட வேண்டும் அன்னைக்கு நான் இருக்க மாட்டேன் ஆனா ஜனாதாவை தூக்கிற நாள் இப்படி இருக்கணும் கனவு காணுங்கோ அதுக்குற கனவு காணுங்கோ என்ன கனவு நாள் எப்படி இருக்கணும் எப்படி இருந்து சொன்ன வாழ்க்கை மட்டும் மணக்க கூடாது மௌத்தையும் மணக்க வைக்கணும் மடக்க வைக்கணும் போகணும் போக விஷாம எல்லாரும் போவாங்க எல்லா சுவர்க்கவாதிகளும் சுவர்க்கத்தின் பக்கமாக கூட்டம் கூட்டமாக போய்கொண்டிருப்பாங்க நாக்கோட்ல பொன்னோட்ல விருந்தாளிகளை வரவேற்கிறது போல சுவர்க்கத்தில் ரவா நலகி சலாத்து இஸ்லாம் அவர்களும் அவர்களை சேர்ந்திருக்கக்கூடிய மக்களும் வரவேற்பா அல்லது என்ன செய்வாங்க மனமான வஸ்துக்களை மாப்பிள்ளைக்கு பூமாலை போடுவாங்க பூமாலை பூமாலை போட்டு இருக்குதா வரக்கூற முந்தைய காலம் அத்தர் இருக்கல அத்தர் இருக்கல்ல அத்தர் தட்டுப்பாடு அப்படி இப்ப பெண்கள் சுகானம் தான் சுரக்கவாதிகள் சுரக்கத்துடைய கழுவு தொடக்கப்பட்டே இருக்கு மூடப்பட மாட்டாங்க எப்போ மூடப்பட மாட்டாது சுரக்கவாதிகளை வரவேற்பாங்க யாரு உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் நாங்க அந்த சலாத்தையும் மறந்துட்டோம் அதையும் மாத்திட்டு விட்டேன் முஸ்லிமுக்கு முஸ்லீம் சலாம் சொல்ல தெரியாது முஸ்லிமுக்கு முஸ்லீம் சலாம் சொல்வது விற்கம் முஸ்லிம் சலாம் சொல்ல வைக்கப்படுறாரு கூப்பிட மாட்டாங்க வாங்கோ சொல்லுவாங்க கூப்பிட்டு போட்டு மணக்கீங்களே நீங்க மணக்கிறீங்களே இங்க சொன்னோம் ஹயாத்தன் தையபா மனமான வாழ்வு மௌத்தாங்க வாழ்க்கையும் மணக்கிறேன் மணக்கிறேன் ஜவாத்து சொல்லுவாங்க நீங்க மணக்கிறீங்க வாங்க சுர்க்கத்திற்கு நாங்க எல்லாரும் விரும்புவது மனமான வாழ்வு இப்ப நான் கேட்கிறேன் மனமான வாழ்வுண்ட எண்ணம் வாழ்வுண்ட சொல்ற இந்த உலகத்தில யாருக்கெல்லாம் வாழ்க்கையை அனுபவிக்கிற பாக்கியம் கிடைக்கவில்லையோ அவங்களுக்கு ஆகுறத்திலே சுருக்கம் கிடைக்காது இந்த உலகத்திலே சுருக்கத்தை அனுபவிக்கணும் உலகத்திலே வாழ்க்கையை எப்படி சுருக்கமாக்கணும் சுருக்க வானிலுக்கு ரெண்டு விஷயம் தான் இல்லை தெல்லவிருக்கும் சுரக்கத்தில் பசி தாகம் மராது ஆனா சாப்பிடுத்துல யாருக்குமே கவலை இல்ல கவலை இல்ல ரெண்டாவது பயம் இல்ல உலகத்தில் யாருக்கு இது ரெண்டும் இல்லையோ அவங்க உலகத்துடைய வாழ்க்கை சுரத்தை பிரிக்கிறான் கவலையும் இல்ல பயமும் இல்லை ஒரு நாளும் காளையில மடக்குமா ரெண்டு பேர் அரங்கி சொல்றாங்க இன் அல்லதீனா தாலூ ரப்பன الله சும்மாஸ்தகாவூ தத்னசல் আলাইஹி அல்மலாயிகத்து அல்லாஹ் தஹாஃபு பயப்பட வேண்டாம் வலாஹஸனு நாலைய பத்தி கவலைப்படவும் மாறாம் நேத்து கோளத்தை பத்தி யாரும் கவலைப்படவும் மாறாம் நாலைய பத்தியும் பயப்படவும் மாறாம் இந்த ரெண்டும்ாம நாங்க வா வாழ்ந்த நோ வாழ்ந்த சந்தோஷமா வாழையிடும் இந்த ரெண்டும் இல்லாம வாழ்ந்த திரச்சல் இல்லாம வாழையிடும் ரெண்டும் பயமும் இல்லை தமிழையும் நாங்க எல்லாரும் பயம் பட்ஜெட்டை பார்த்தா பயம் என்ன நடக்குமோ தெரியாது என்ன ஆகுமோ தெரியா நேற்று இப்படி அநியாயம் அறிவித்தா இருக்க மாட்டேன் ஒரு பக்கத்தில் கவல ஒரு பக்கத்தில் பயம் ஒரு பக்கத்தில் கவலை ஒரு பக்கத்தில் பயம் இது ரெண்டும் எங்களை போட்டு பாட்டு அப்படியே சுரக்கவாதிகளுக்கு சொல்லப்படும் நீங்க கவலைப்படவும் வேண்டாம் நீங்க பயப்படவும் வேண்டாம் உலகத்துடைய வாழ்க்கையை மாற்ற இல்லாத வாழ்க்கை பயம் இல்லாத வாழ்க்கை நாளைய நினைச்சு பயப்படவே மாட்டோம் நாளைக்குள்ள நாள் என்னட நாள் அல்ல அல்லாவுடைய நாள் எப்படி இருக்கும் அவன் முடிவு செய்யட்டும் கூடுமா கூடாதான் விஷயம் ஆனால் குழுத்தில் உள்ளே அது வாரிதான துவா ஓதலவன் ரெண்டும் என சொன்ன அதை செய்யதும் அதை பத்தி பிரச்சனை அல்ல சண்டை சண்டை கூடாது அஞ்சு விஷயம் இருக்குது நான் கடைசி ரெண்ட மட்டும் சொல்றேன் கடைசியா நாலாவது சொல்றாங்க தந்திருக்க கூடிய என்னிடம் இருக்கக்கூடிய எல்லா கிராமத்துகளையும் வரக்கத்து செய்வாயாக அது அறிவு செல்வமாக இருக்கலாம் பண செல்வமாக இருக்கலாம் ஒரு மனதிற்கு இருக்கிற குழந்தை செல்வமாக இருக்கலாம் ஆளுமை செல்வமாக இருக்கலாம் எப்படிப்பட்ட செல்வங்களாக இருந்தாலும் உடமைகளாக இருந்தாலும் அந்த உடைமைகள்ல வரக்கத்து செய்வாயாக ரெண்டாவது வா கேட்கிறோம் யா ல்லா இன்றைக்கு என்னென்ன கெடுவிகளை நீ இறக்கி வைத்திருக்கிறாயோ அந்த கெடுதிகள் அனைத்தையும் விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக இந்த துவாவதக்குள்ள கண்ணை பத்திக்கொண்டு ஓதாம இந்த துவாவதக்குள்ள உள்ளத்தாள் அல்லாட்டக்கே இருக்கும் நலவுகள் உங்களை தேடி வாழ்றது போல கெடுதிகளும் உங்களை தேடி வரும் மனிதன நல்ல விஷயங்கள் தேடி வாழ்றது போல கெடுதிகளும் தேடி வரும் நல்ல நண்பர்கள் தேடி மாறது போல கெட்ட நண்பர்கள் தேடி வருவாங்க அல்லாவுடைய பாதையில போறதுக்கு ஒரு நண்பரோட சேர்ந்தது காரணமாக போல ஒரு பாதையாக ஆகிறதுக்கு ஒரு கெட்ட நண்பன் போதுமாகிருவார் ஒரு கெட்ட நண்பன் நான் இந்த பள்ளிக்கு போனேன் இவரோடைய சேர்ந்து இல்லா எனக்கு இந்த நீனுடைய வேலை அசைவாதிக்குது மது போன்ற பாக்கிய பள்ளிக்கு போனேன் இவருடைய போனேன் சேர்ந்து அவரு திட்டம் தீட்டினாரு சதி செஞ்சாரு புளிய தோண்டினாரு பொனச்சிட்டாரு அந்த புத்தத்தில் நாங்களும் பங்காடிவோம் அம்மாட்ட கேள் ஒவ்வொரு நாளும் கூப்படுவாங்க வலியுமா நீங்க கூட்டாளி என்று சொல்லித்தான் அங்க போய்த்து நடக்கிற அட்டகாசங்களை போனீங்கப்படுவீங்க ஆனா சமூகத்துக்கு தெரியாதுக்கள் தெரியாது சமூக பத்து கீழே கீழிக்க ஆரம்பிப்பாங்க அல்லாட்ட கேள்வியால் என்ன பாதுகாத்தது முடிவு செய்திருக்கிறாயத்தை விடுவக்குரிய சகோதரே வாழ்க்கையில கவலை இல்லாத வாழ்க்கையில பயம் இல்லாத ஒரு வாழ்க்கும் இதை குரான் சொல்றாங்க இந்த விஷயத்தை பெரிய விஷயங்கள் பார்ப்போம் தான் உயர்வா ரெண்டு பேரும் மக்காவிலிருந்து மதினாவுக்கு போறாங்க சுமார் கிலோமீட்டர் தூரம் ஒரு நீண்ட பயணம் இன்னைக்கு மாசாக நினைச்சா பயிற்சி வாரம் அன்னைக்கு சொல்லம் பதினாலு பதிமூணு நாள் எடுத்து கணக்கிறதுக்கு எங்களுக்கு நிலையான எவ்வளோ பேச்சு வரும் அன்னைக்கு செல்லும் செல்பாக பிரயாணம் செஞ்சால் மதிலாவுக்கு பதிமூன்று நாட்கள் கருத்தை பதினாறு நாட்கள் ரெண்டு ஜும்மா சொல்லுதான் அன்புக்குரிய சகோதரர்களே மக்காவுக்கு வெளியே நாள் ராகு ஒரு புகைக்குள்ள வாழ்றாங்க தந்த மகள் அஸ்மா ரோவில் சொல்றேன் தனிய நீனுடைய வேலை செய்ய வீணுடைய வேலை செய்யப்பட குடும்பத்தையும் சேர்த்திக்கும் போது எத்தி வச்சது யாருக்கு இந்த செய்தியை தங்க குடும்பத்தில் எத்தி வச்சிட்டாங்க வாப்பா எப்படி ஆயத்தமோ ஆயத்தமாக இருந்தாரோ போறதுக்கு இதே போல குழந்தைகள் வாப்பாவை அனுப்பி வச்ச ஆயத்தமாக இருந்தாங்க அனுப்பி வச்சாங்க அனுப்பி வச்சாங்க என்ன தெரியுமா செஞ்சா வாப்பதுக்கு அவசரம் பண்றாங்க வாப்பா கொஞ்சம் சாப்பாடு தயாராகுது அந்த சாப்பாட்டை செஞ்சு எடுத்தாரே சாப்பாட்ட பக் பண்ணி நாங்க அன்றைக்குரிய சகோதரர்களே என்ன செஞ்ச பெண் தந்த தலையில இருந்து அந்த முந்தான இருக்கிறேன் அந்த இடத்துல கிழிச்சா இதை கிணிச்சி அந்த சாப்பாட்டு கையில கொடுத்துட்டாங்க பசி வந்து சாப்பாட்டாங்க நான் சம்பவத்தை பூர்த்தி செய் சம்பவத்தை சொல்லிட்டு அத எல்லாம் வீச்சிட்டாங்க சொல்லலா சொல்ல மதியநாள போய் செட்டில் ஆகிட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு பிறகுதான் அஸ்மாரோத்தானா حجرت شئر مغينة وقتورا صلى الله عليه وسلم مضل آبد مغينة و لبئت حضرت اسماء و صندوقات رضي الله تعالى عنها اسماء ابو بكر ورية محل اسماء حضرت رسول الله مركب مدني منعيد سحوداري سبحان الله اسماء و باقتنم انتري ما سننا اسماء يا اسماء ابشري اسماء ذي ننمارا يبكرتو امم انتي ونطاقت قي في الجنة அந்த கிடி சோறு கட்டி தந்த கௌத்து துண்டு இருக்கிறேன் அந்த கைத்து துண்டும் நீயும் இருக்க கண்டேன் அந்த பிச்சம் வச்சு தள்ள போட்ட அந்த முந்தாணி அல்ல அந்த தள்ள போட்டு கொண்டாணி துண்டு அல்ல அது அம்மாவுடைய தீனுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த கைத்து துண்டு நான் ரூபி செய்ய ஒரு சரம்பு துண்டு ஒரு கைத்து துண்டு அல்லாவுடைய பார்க்க வேண்டாம் அதுவும் நாளைக்கு உங்களுடைய சமபத்து அல்லாஹாலும் அவர்களும் இந்த குகைக்குள் இருக்கக்கூடிய பௌர் குகைக்குள் இருக்கக்கூடிய மேருக்கு இருக்கிறாங்க எதிரிகள் சத்தம் கேட்குது அல்லா பாதுகாப்பு குடுத்துட்டான் ப்ரொடக்ஷன் அல்லா கொடுத்துட்டான் மேருக்கு சத்தம் கேட்குது அன்புக்குரிய சகோதரர்களே இப்ப நீங்க உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க இந்த நேரத்தில் மக்காவை விட்டுட்டு வெளியே வந்து இருக்கிறாங்க பயந்து பயந்து குகைக்குள்ள வாழ்கிறாங்க இப்ப எதிரிகள் மேலிருக்கிறாங்க தேங்காங்க கையில மாட்டிக்கொண்டு வெட்டி போட்டுவாங்க நோ டவுட் எந்த சந்தேகமும் இல்ல இந்த நேரத்தில் கவலை இருக்குமா பயம் இருக்குவாங்க Ennah? Bayam! Bayam! Haduh tuktu ke neetiravu kallabandulip poona Inde ki rada iluruple bayam tak beritko Inde ki iluruple bayam tak beritko Inde ki iluruple bayam tak beritko Nangala alat tak beritko Ana angga Allah Qur'an dah surah Nabi ki bayam irikkan la Nabi ki bayam irikkan la Idh yaqulul ni sahibihi Sallam Allah salam Tanda Nandar Amu Bakar ku churangat La tahzan! கவலப்பட வேண்டாம்ங்க கவலப்படம் அங்க சொல்லூட பயப்படவான மண்டே அங்க சொல்லிக்கூட பயப்படவான மண்டு சொல்றவங்க கவலைப்பட வேண்டாம் உடம்பாக்கர் சொல்றாங்க என்னத்துக்கு தெரியுமா சொல்ல அட்வைஸ் பண்ணி அவங்க உயிருக்கு அவங்க பயப்பட இல்ல என்ற உயிரு பேருக்கு இருக்க அபுபக்கருக்கு இருந்து ஒரே ஒரு கவலை என்ன தெரியுமா இந்த நபிக்கு என்ன சரி நடந்துட்டான் அதனால தான் வச்சு சொன்னான் என கொண்டு நடக்க மாட்டாது நீங்க கவலைப்படவானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய கவலை இல்லாத பயமில்லாத சந்தோஷமான பீஸ்ஃபுல் லைஃப் ஆகப்படும் ஈமானத்துக்குப் பிறகு ரெண்டு விஷயம் வேணும் வா எங்களுக்கு கண்ணியமா வாழும் ஒன்று தேவை ஒரு கண்ணியமான குடும்பம் எந்த குடும்பத்தில் பிறந்தேன் என்ற தொட்டுபோம் குடும்பத்தில் பிறந்தேன் விட்டுடுங்க எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறேன் என்ற அநேகமான இருக்கிறாங்க எங்க அப்பா இப்படியா எங்க மாப்படி எங்கே செஞ்சாரு அதை வச்சு தெருவப்பட்டுக் கொள்வாங்க தயவு செஞ்சு சொல்றேன் எந்த குடும்பத்தில் நீங்க பிறந்தீங்கன்றது பிரச்சினை அல்ல இடத்தில் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறீங்க என்ன சொல்லுங்க பாப்போம் எங்க உம்மை இப்படி எங்க வாப்பை இப்படி எங்க அப்பை இப்படி எங்க செஞ்சாரு இனப்பெற்றி பெருமைப்பட்டு திருவான் நீங்க சொல்லும் போன்றிருக்கிறேன் இப்ராஹிம் அலை சார் சில அவங்க பிறந்த குடும்பம் குற்றைய குடும்பம் வாக்க காபிர் வாக்க சிலை வியாபாரி வாக்க சிலையை ப்ரமோட் பண்றாருடைய அப்பா அமு தாலிப் அப்து முத்தாலி அபு தாலிப் இவங்கட நிலைமையை பேச தேவையில்லை வேறு பல பிரச்சினை போறேன் நான் மாப்பிள்ள மாற்ற கேட்கிறேன் நான் எந்த குடும்பத்தில் அப்பா இப்படிப்பட்டவரு திகாரியில பிறந்தவங்க எங்களுக்கு இந்த பின்னணி இருக்குது என்று நாங்கள் பெருமைப்படுற அல்ல நாங்கள் யோசிக்கணும் நான் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை உருவாக்க போறேன் இன்றைக்கு நீயத்து வைங்க நான் எப்படி ஆக்கப் போறேன் நான் யாருக்கும் சொல்ல இல்லை அவள்ளைகள் ஆடிங்களாக்கு நான் சொல்ல வர இல்லை அன்புக்குரிய சகோதர கட்டாயம் சொல்லுவேன் நான் எல்லாரும் கடமைப்பட்டு இருக்கிறோம் எங்களை பிள்ளைகளை சாலையான பிள்ளைகளாக மாத்தையான பிள்ளைகள் எந்த குடும்பத்தில் பொறுந்தை என்னை விடத்தில் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை உருவாக்க போறேன் எப்படிப்பட்ட குடும்பத்தை கட்டி எழுப்ப போறேன் இன்னைக்கு இந்த யூத் இந்த வாரிதரு யாரும் குறை சொல்ல வேண்டாம் அன்பார்ச்சுனேட்லி என்ன செய்ய அங்குரிய சகோதரே அந்த குழந்தைகளுக்கு நல்ல பேரன்ட்ஸ் கிடைக்கல அந்த குழந்தைகளுக்கு நல்ல பேரண்ட்ஸ் கிடைக்கல பெருமையை தின்ன கொடுத்தாங்க நீங்க கொடுக்குது இந்த பூனையும் பாம்பம் திண்ணக் குடுக்கறதில்ல வேட்டர் இந்த பிள்ளைக்கு தீன கொடுத்தோமா இந்த பிள்ளைக்கு பள்ளிக்கு வர ரோட்டை சனி கொடுத்தோமா வாப்படை சொத்துக்கு வாப்படை கடைக்கு வாப்பட வீட்டுக்கு பிள்ளைகள் எல்லாம் என்ன சொல்றதுக்கு உழைப்புக்கும் வாப்பட அறிவுக்கும் பிள்ளைகள் அனந்தர காலாக்களாக இருக்கிறாங்களா தொழுகைக்கு பிள்ளைகள் அனந்தர காலாக்களா தொழுகிறார் வாப்பட தொழுகிற அல்பு அந்த மாப்பட தொழுகைக்கு பிள்ளைகள் அலந்தர காராக்களாக மாறிட்டாங்களா மாப்ப தொழுகிறத்தை போல பிள்ளைகள் தொழுகிறாங்களா மாப்பட தக பிள்ளைகளுக்கு இருக்குதா மாப்பட சதப்பா பிள்ளைகளுக்கு இருக்குதா வாப்பட சொத்துக்கு மட்டுமல்ல வாப்பட உடகைகளுக்கு அலந்தர காராக்களாக வருவது போல வாப்பட வீடு கவலை மாப்பட வீடு உழைப்பு மாப்பட இவாத மாப்பட அத்துணை விஷயங்களுக்கும் பிள்ளைகள் அலந்தர காராக்களாக மாத்துப்போம் இதுக்குத்தான் சொல்றோம் இந்த டெக்னாலஜி காலத்தில் மிக கவலையோட சொல்றேன் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொண்டோம் பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு பெரிய ஒரு விமாதத்தை ஏன் பார்வையில புள்ள வளர்க்கறத போல ஒரு விமாதத்து கிடையாது நான் படித்த பாடத்தில் புள்ள வளர்க்கறது போல நல்ல ஒரு விமாதத்து இவை கட்டாயம் அதில் யாருக்கும் கம்ப்ரமைஸ் இல்ல இதெல்லாம் விடவும் மேலான ஒன்று தான் உங்களோட பிள்ளைகளை நீங்க சாலை ஆன பிள்ளைகளாக பராமரிக்கணும் இன்னைக்கு உங்களோட கையில் ஒரு பிள்ளைக்குது வயசு ஒன்றாகும் ரெண்டாகும் மூணாக பிரச்சனை இல்ல அந்த பிள்ளைய தூக்கி போட்டு விளையாடுறீங்க கொஞ்சம் வச்சுக்கம்போ இது மட்டுமல்ல மனைவிடைய மனைவி ஆப்டர் செவன்டீன் இயர்ஸ் இவருக்கு ஒரு மாப்பிள்ள வருவாரு அந்த மாப்பிள்ளைய கொண்டாட்டியது பாப்பா இன்னைக்கு மூணு வயசு மேல போட்டு கொஞ்சம் ீங்கே பார்ட்டியும் சரியா வளர்க்க இல்லா நாளைக்கு சமப்பண்ண போற யாரும் தெரியுமா அந்த ஹஸ்பண்டும் உங்களை கையில்க்குது யாருந்து சிக்கலமான மட்டும் நின அன்பான் சைல்ட் வாப்பைன் சைல்ட் இருபது வருஷத்துக்கு ட்யூட்டி நான் சரியாக செய்ய இல்லை என்றால் எனக்கு அப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கிறது என்ன செய்ய வாப்பத அப்பா சரியா வளர்க்க இல்ல என்று பிள்ளைகள் சொல்லிட்டு போனாங்க உங்களோட கையில வளருறேஷன் பிள்ளைகளை பராமரிக்கும் எனக்கு பேச நேரம் இடம் கொடுக்குறதில்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு ஒரு வைஃப் விட்டும் ஒரு ஹஸ்பண்டுக்கு நாலு மாதங்களுக்கு மேல பிரிஞ்சு கேட்க ஒரு கணவனுக்கு ஒரு மனைவிக்கு ஒரு பெண் துணை வேணும் ஒரு கணவனுக்கு ஒரு பெண் துணை வேணும் ஒரு ஆளுக்கு எனக்கு பேச நேரம் இல்ல ஈலாறது ஒரு தனிப்பாடம் ஒரு பித்தா நாலு மாசம் பத்து நாள் ஒரு பெண் அல்லாஹுடைய பாலியல் கணவன் போயிருக்கிறார் அவன் நாலு மாசத்தை உமர் அல்லாஹத்தை நிர்ணயித்த நாலு மாசம் அல்ல பாதையில போறவங்களுக்கு நாலு மாசம் இந்த ரெண்டு வருஷம் வெளிநாட்டுக்கு இவங்களுக்கு என்ன மாசம் நாலு மாசத்தில ஒரு பெண் என்ன செய்யலாம் நாலு மாசம் பத்து நாள் முடிஞ்சுதான் அவருக்கு இந்த ஒரு கல்யாணம் முடிச்சுக்கொள்ளிடும் ஒரு ஹஸ்பண்ட் சொல்றாரு தந்த மனைவியை பார்த்து நான் உனக்கு டிவோர்ஸ் தரவும் மாட்டேன் பாதுகாப்பானாக உனக்கு டிவோர்ஸ் தரவும் மாட்டேன் நான் குடும்பம் நடத்தவும் மாட்டேன் ஐ டோன் நான் விவாகரத்து மாட்டேன் போராடவில்லை இப்ப அந்த பெண்ணுக்கு என்ன ஊக்கும் அந்த பெண்ணுக்கு சொன்னது நாலு மாசம் வரைக்கும் அவ பொறுத்திருப்பா ஹஸ்பண்ட் வாரா வருவாரா, வந்துடுவாரே என்று சொல்ல எதிர்பார்த்து நிப்பார் வர இல்லையாட்டு போயிட்டு எடுத்துக் கொண்டு போயிட்டு இன்னும் ஒரு நிக்காக ஒரு பெண்ணை படைத்தவன் சொல்ற அந்த பெண்ணுக்கு நாலு மாசம் தான் பொறுத்து நிற்கும் நாலு மாசம் நீங்க போறீங்க வெளிநாட்டுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உங்களோட மனைவி என்ன செய்வா நான் படைச்ச ரொம்ப சக்தியை சொல்கிறேன் அவங்க மனிதர்களாக வாழ மாட்டாங்க சபையில் பேச கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டோம் தமிழிற்கு மிக்காக சொல்லிட்டோம் ரெண்டு நாள் வாழ்ந்துட்டோம் ஒரு பிள்ளைய பெற்று குடும்ப வாழ்த்து கேண்டவர் இந்த குரலுக்கு யாரு மாப்பா அந்த மனைவிக்கு முதலாவது நல்ல ஒரு குடும்பம் வேறு என்று நல்ல ஒரு குடும்பம் இதனால தான் உலகத்தில் பாருங்க பார்ப்போம் சல்லம் அனைவரும் போல பிஸியானவன் உலகத்துல யாருமே இல்லை அவங்க தான் இன்னைக்கு சொல்லுது அவங்க கலையை பாதிக்கப்பட்டது மூளை பாதிக்கப்பட்டது போல யாருந்தூலே பாதிக்கப்படல அந்த நபியை பார்த்து அல்லாஹ் குரான் சொல்றான் இந்த நபி சொல்லம்லே அவங்க நாளாந்த வாழ்க்கையில குடும்பத்துக்கு டைம் மணி நேரமோ குடும்பத்துக்கு அந்த குடும்பத்துள்ளுக்கு பேசுட்டா அல்லா குரான் சொல்றான் சகாபாக்களை பார்த்து நீங்க யாரும் பேசு கலவை தட்ட வேண்டாம் கலவுக்கு வெளியே நீங்க பெல் பண்ண நீங்க நதிய வெளிய வாங்கலேன் மார்க்கத்தை சொல்லி தாங்களேன் வீணை சொல்லி தாங்களேன் என்று சொல்லி யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நீங்க கலவுக்கு வெளியே காத்து நிக்கோணம் ஏன் காரணம் அன்னகும் சமரு அத்தா தகு நகை அன்னகும் குடும்பத்தை யாரும் வீணாக்கிறவானோ குடும்பத்தோட வாழுங்கோ குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்க பிள்ளைகளோடு இனிங்கோ குழந்தைகளை நண்பர்களாக மாற்றிக்கோங்கோ பிள்ளைகளுடையோ பிள்ளைகளுடைய அன்பாக பேசுங்கோ அன்பு கூறிய சகோதரத்தை தனியாக பேச வேண்டிய தலையங்கம் எப்படிப்பட்ட குடும்ப உறவை நாங்கள் வளர்க்கணும் வேதனங்க தெரியுமா என்ன மன்னிச்சு உங்க சொல்றதுக்கு சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழணும் நல்ல ஒரு குடும்பம் ரெண்டாவது வேணும் ஒரு ஹலாலான தொழில் ஒரு ஹலாலான தொழில் சதக்கா கொடுக்கறதுக்கு அல்ல பள்ளி கட்டுறதுக்கு அல்ல தர்மம் செய்யறதுக்கும் அல்ல குடுக்கிறதுக்கும் அல்ல நானும் குடும்பமும் நமக்காவுக்கு செலவுக்கு கீழே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களும் யாருக்கையும் கை நிறுத்தாம சந்தோஷமாக நாங்கள் வாழ்றதுக்குள்ள ஒரு தொழில் எங்களுக்கு வேணும் கல்யாணம் முடிக்க முன்னே தொழில் இருக்குதா இது மாப்பிள்ளைக்குள்ள கண்டிஷன் அநே மாப்பிள்ளது ஒரு மாப்பிள்ள அவருக்கு தொழில் நீக்கு ஒரு பெண்மணி வந்து சொன்னா நகை யாரும் சூடுமா இன்னும் பேர் ரெண்டு பேர் ப்ரொபோஸ் பண்றாங்க நீ ரெண்டு அபூஜமா முடிக்காதே காரணம் தெரியுமா அவஸ்போர்ட் எப்பயும் சேர்த்துல தான் நிற்கும் என்ன டிராவலர் அவனுடைய பேக் நாங்க சொல்றோர்ட் சேர்த்து நிற்கும் எல்லா விசா மறைக்க வச்சு எப்ப சரி போங்க நாளைக்கு சிங்கப்பூர்ல லஞ்ச் ஹாங்காங்ல வந்தே இப்படிப்பட்ட ஆட்களுக்கு பொன்முக பெருமாறு அவருக்கு தொழில் இல்லை அவருக்கு தொழில் இல்லை கல்யாணம் முடிக்கிற மாப்பளுக்குள்ள ஒரு கொள்முக சொல்லுதான் போவோம் மறுவா நாங்கே நலப்பத்தி யோசிக்கோடும் வாது வாட்டி வாங்கிறதும் இந்த பள்ளிக்கு முன்னாடி ரெண்டு சமம் வாப்பாட்டை கை நீட்டவானா அது வாப்பட சொத்து அல்ல அது அனந்தர சொத்து அது உங்களுக்கு கிடைச்சு நிச்சா நீங்க சொல்லோட நாங்க வாப்பாட்டை கை நிற்கவே மாட்டோம் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க ஆமிக்க வாரே சும்மா என்ன செய்யும் யாருவா இருப்பேன் செக்கிங் மாற மாதிரி இருப்பேன் கொஞ்சம் மாப்ப மாதிரி வீட்டுக்கு வார்தான் பிள்ளைகளுக்கு எந்த இவர் வந்தாரோ தெரியா மனைந்தோம் பிள்ளையில பார்த்த சும்மா அமைதியா வீட்டுக்குள்ளோம் சந்தோஷம் இன்னொத்த தீவுக்கு இன்னொத்த போறது சந்தோஷம் நாங்க போறோம் அப்படிப்பட்ட வாப்பவை நாங்க ஆகும் இப்ப என்ன செய்யணுமா வாப்பாடை கேட்க பயம் உமாட்ட போய் சொல்றது நல்ல நேரத்தில் மூண் நல்லாயிருக்குள்ள அவர்க கொஞ்சம் சொல்லுங்கிறேன் வா எங்களுக்கு தர வேண்டிய ஹக்கே எங்களை ஓரமாக்க சொல்லி யார் சொல்றது பிள்ளைகள் சொல்ற உமாட்டேன் நான் சொல்றேன் இந்த வார்த்தை ஹண்ட்ரட் வாப்பட சொத்துல உங்களுக்கு எந்த ஹட்டும் இல்லை வாப்பதாக விரும்பி வாப்பதாக நேசித்து அவர் எந்த கண்டிஷனும் இல்லாம நிபந்தனையும் இல்லாம எந்த மௌத்துக்கு புறகுண்டும் உங்களுக்கு கிப்ட் பண்ணினா மட்டும் தான் உங்களோட சொத்து வாப்பாட்டி பண்ணி எந்த சொத்தை கேடாது அது ஹராம் இன்னைக்கு எத்தனை குழந்தைகள் வாப்பவா பண்ணி கோட்டை சொத்துக்காக வேண்டிய ஹராம் இப்ப யோசிங்க பாப்போம் வாப்பாட்ட கேட்கிறதே ஹராம்டா மாமாட்ட கேட்கிருபாங்க மாமாட்ட கே கல்டுத்துக்கு இவங்க கொஞ்ச பேருக்கு கேட்க மாட்டாங்க நான் இதை பத்தி எடுக்க வரையில் உங்களோட சொத்துக்கு வரையில் செய்ய வந்தோம் மட்டும்தான் எங்களுக்கு பின்னால் அவையில் உம்மத்தாக மாறிப்பதில் இந்த தெருவில் இருக்கக்கூடிய இந்த மனுஷன் இந்த உதாரணம் சொல்ற தேவை நம்பக்கூடிய சகோதரர்களை வாங்கோ கொடுத்து நிக்காக செய்வோம் மகர குடுத்தாக செய்வோம் வடிமா கொடுத்தாக செய்வோம் பிச்ச வாங்க நிக்காக செய்ய வாங்க நடந்தாக கூட்டு வாங்கு பேர் சேர்ந்துட்டாங்க முந்தி நன்றி ராவோ மனதோண்டி கல்யாணம் எண்பது சாவுக்கு இது தேவையாகுது தேவையாக உம்மத்துடைய நிக்காக வரோனால் ஒரு லெவல் குறைஞ்சி சாதாரண நிலைக்கு வாங்கும் எளிமையான நிலைக்கு வாங்கும் சொந்த திருமணம் ஹலாலா சம்பாதிப்போம் தயவு செஞ்சு சொல்ற வாலிபர் சதை நிற்கிறாங்க அவங்க விருப்பம் ஏழைகிற நிக்காக சேர்த்து அவங்க விருத்தம் இஸ்லாத்துக்குள்ள வந்த பெண்களை நிக்காசிக்கு அவங்க விருத்தம் சல்லோட செல்வம் ஒரு பாத்தியமாவ எப்படி அழித்து நிக்காசித்தாங்களோ அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நிக்காசி கொடுத்த விருக்கிறாங்க சொல்றதுக்கு இந்த பிரேத்தனம் கொஞ்சம் உண்டாங்க இந்த பிரேத்தனம் பேராசன்ன கொஞ்ச வாப்பாகிற எத்து ஒரு கல்யாணம் நடக்குது கொஞ்சம் பேசிக்கொள்ள நீங்க எல்லாத்துக்கும் எதிரியாக உமாவது கட்டுப்பாடு இவர் சொன்னாரு உம்மா வாப்பா வந்து கொஞ்சம் கூட போய் பேசுவாங்க கொஞ்சம் பொறுத்து கொண்டுமே மட்டும்தான் இப்ப எல்லாம் முடிஞ்சது பிறகே பொண்டை வாப்ப கேட்கிறாரு மக்களோட வாப்ப கேட்கிறாரு பொண்டை வாப்பே அந்த பெட்ரோல் பெட்ரோல் செண்ட கொடுக்கிறீங்க கொடுக்கறீங்கன்னு சொன்னீங்க தானே அதுல நீட கொஞ்சம் அனுப்புறீங்களான்னு கேட்கிறாரு கொண்ட வாப்ப ஒரு பெட்ரோசெண்டிக்கிட்டு அப்ப கேட்கறாங்க பெட்ரோசென்ட் வரலாறு பெட்ரோசன் பண்ணவே இல்ல எனக்கு இந்த புள்ள மத்த மல்லு புள்ளிக்கு கடதிக்கு பேட்டு பார்த்த தோண்டி பார்த்தா மாப்பிள்ளையோட வாப்ப கொஞ்சம் காலு கேட்கிற அவர் பார்த்தாரு இவங்க சொன்னாங்க நாங்கள் ஒரு பெட்ரூம் சென்ட் கொடுப்போம் என்று சொல்லி அது பெட்ரோல் சென்ட் தான் இதுக்கு சொல்றது பெரிய கத்தனம் தன்னவ இது இல்லாம இருக்கு வாழ்க்கை நிம்மதியாகும் வாழ்க்கை சந்தோஷமாகும் ஏழைகளை பார்த்து நிக்காமல் செய்வோம் எல்லாருக்கும் பேசுவதில் கலிவதியல்லோ தலை நோக்க மாற்றோம் ஒரு ஏழை கூலி வேலை செய்கிறவரு ஆனா ஹலால சம்பாதிக்கிறவரு ஹராத்த சங்கி வட்டி வாங்கி லஞ்சம் கொடுத்து ஊழல் சஞ்சி எந்த பிள்ளைக்கு தின்ன குடிக்க தேவையில்லை பிள்ளைக்குற மாத்திரை வேணும் ஹலால சம்பாதிக்கிற மாத்திரை வேணும் குடும்பத்தைடைய குடும்பத்தை கண்ணியான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நல்ல ஒரு தொழில் நல்ல ஒரு குடும்பம் இந்த ரெண்டையும் மையமாக வைத்து எங்க குடும்பங்கள் அமைச்சு கொள்ள அல்லாஹ் இந்த மனைவருக்கும் துணை புரிவாளாக இந்த நாட்டில எல்லாம் பொறுமை கொள்வானாக இந்த வாழ்வுடைய வாழ்க்கையெல்லாம் வரக்கட்ட செய்வான சொல்ல மறைந்த இந்த கண்ணியமான மாதத்தில் நடைபெறக்கூடிய துணைகளையும் ாக அல்லா கமோ செய்வானாக நடத்திலும் அஹ் ஆரோக்கி மக்கள் வைப்பானாக